குருக்கியோனமாக அறிவோம் மனிதனின் மன சஞ்சலங்களுக்கு பல காரணங்களாக அறியாமை அகங்காரம் விருப்பு மற்றும் வெறுப்பு போன்ற பலவற்றை நாம் பார்த்து முடித்தோம் இவைகள் எல்லாமே மன சஞ்சலத்தை உண்டாக்குபவைகள் என்பதைப் போன்றே மனிதனுக்கு மற்றொரு பிரச்சனையும் இருக்கின்றது அதுதான் பயம் என்கின்றது சாஸ்திரம் இந்த பயம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் வாழ்நாள் முழுவதும் துரத்திக்கொண்டே இருக்கின்றது இந்த பயம் ஒவ்வொரு கணமும் அவனை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றது ஆனால் மற்ற உணர்ச்சிகளை மனிதன் அறிந்து கொண்ட அளவிற்கு பயத்தை பற்றி அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஏன் என்றால் காரணம் பயம்தான் சரி இந்த பயம் எப்படி வருகின்றது அதன் விளைவுகள் என்னென்ன என்று கவனித்தோமேயானால் நமக்கே பிரமிப்பாக இருக்கின்றது அதாவது எதிர்காலத்தை பற்றிய பயம் மரணத்தை பற்றிய பயம் ஆசைப்பட்டது கிடைக்காதோ என்கின்ற பயம் கிடைத்தது கைவிட்டு போய்விடுமோ என்ற பயம் இவ்வாறு பயம் ஒவ்வொரு நொடியும் மனிதனின் வாழ்வில் பின்னி பிணைந்து கொண்டுள்ளது பொதுவாக நாம் பயத்திலிருந்து தப்பிக்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்கின்றோம் இருப்பினும் இந்த பயம் என்பது அவ்வளவு எளிதாக விடுபட முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது அந்த வகையிலே தற்பொழுது பரவிக்கொண்டு வருகின்ற கொரோனா நுண்கிருமியை பற்றிய பயம் மனிதர்களிடையே மிகவும் ஆழமாக பதிந்து கொண்டு வருகின்றது காரணம் மரண பயம் இவ்வாறு ஒவ்வொரு பயமும் மனிதனின் வாழ்க்கையிலே மிக ஆழமாக அவனை ஆட்கொள்கின்றது சாதாரணமாக வீட்டிலே வாழுகின்ற கணவன் மனைவி இடத்திலே கூட பயம்தான் பிரதானமாக இருக்கின்றதே தவிர அங்கு அன்போ அனுசரணையோ பிரதானமாக இருப்பதில்லை கணவன் மனைவிக்கு அடங்கி நடப்பதும் மனைவி கணவனுக்கு அடங்கி நடப்பதும் கூட ஒரு வகையான பயத்தினால் தான் நடைபெறுகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த பயம் எந்த அளவுக்கு மனிதனை ஆட்டுவிக்கின்றது என்பது ஆச்சரியத்தை அளிக்கின்றது பொதுவாக அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது பயம் என்றால் அது மிகையாகாது பொதுவாக கணவன் மனைவிகளிடையே மேலோட்டமாக சொல்லப்படுகின்ற காரணங்களை கேட்டோமையானால் ஒருவருக்கு ஒருவர் சகித்து கொள்வது விட்டு கொடுப்பது மனைவிக்கு கணவனின் மேல் காதல் கணவனுக்கு மனைவி மேல் அன்பு நேசம் என்று எதையாவது கூறிக்கொண்டு தனக்குத்தானே அவர்கள் சமாதானம் செய்து கொண்டாலும் கூட அதன் பின்னணியில் பயம்தான் பிரதானமாக என்பதை யாரும் மறுக்க முடியாது மேலும் கணவன் தான் வீட்டிலே சம்பாதித்துக் கொடுக்கின்ற ஒரே நபர் என்பதனால் அவன் இல்லாவிட்டால் வீட்டின் பொருளாதாரம் குழைந்துவிடும் எனவே அவன் என்ன செய்தாலும் சொன்னாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்திலே மனைவி அவனுக்கு அடங்கி வாழ வேண்டிய நிலையும் உண்டாகிவிடுகின்றது இதற்கு அடிப்படை காரணம் பயம் அது மனைவிக்கு கணவன் இறந்து போனால் நமக்கு விதவை பட்டம் கிடைத்து விடுமோ சமுதாயம் நம்மை பதிக்காமல் விட்டுவிடுமோ நம்மால் பல நல்ல காரியங்களுக்கு சென்று வர முடியாமல் போய்விடுமோ என்று பயம் பெண்களை ஆட்கொள்கின்றது பொதுவாக பயத்திற்கு வேறு வேறு பெயர்களை நாம் வைத்துக்கொள்கின்றோமே தவிர உண்மையில் உணர்ச்சி பூர்வமாக பெண்கள் ஆண்களுக்கு அடிமை என்ற மனநிலையில்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்கள் கணவனுக்கு அடங்கி அடிபணிந்து வாழ்வது எல்லாமே பயத்தின் காரணம் என்பதைத்தான் சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றேன் மேலும் குடும்பத்தில் பணம் சம்பாதிக்க உறவுகளை சமாளிக்க என நாம் நிறைய தவறுகளை செய்கின்றோம் அதனால் என்ன ஆகுமோ என்ற பயமும் நம்மை ஆட்கொள்கின்றது இந்த தவறின் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் மிக மோசமான நரகம் மறுபிறப்பு போன்றவைகளுக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாதே அது அவர்கள் தலையில் விழுந்துவிடக்கூடாதே என்கின்ற பயமும் பெற்றவர்களுக்கு இருக்கின்றது பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேர்ந்து விடுமோ என்ற பயமும் அவர்களிடத்திலே உண்டாகி விடுகின்றது நம்முடைய சமயங்களும் இந்த பயத்தை நன்றாக பயன்படுத்தி அந்த வகையிலே பாவம் செய்துவிட்டாயா மறுபிறப்பை பற்றி பயமா நரகம் பற்றி பயமா அல்லது சொர்க்கம் போக மாட்டோம் என்ற பயமா என்னிடம் வாருங்கள் இந்த இறைவனை வழிபட்டால் இத்தகைய பாவங்கள் எல்லாம் போய்விடும் மன்னிப்பு கிட்டும் சொர்க்கம் போகலாம் என்று அந்த பயத்தை பயன்படுத்தியே சாதாரண மக்களை ஆசை வார்த்தை காட்டி பணம் கோவிலுக்கு வா உண்டியலில் காணிக்கை போடு அந்த பூஜையை செய் இந்த பூஜையை செய் இதை வாங்கு அதை வாங்கு என்று சாதாரண மக்களை ஆன்மீகம் என்ற போர்வையிலே வதைக்கின்றது இவ்வாறு மதம் ஒரு புறம் மக்களை வதைக்கின்றது என்றால் அரசியல் மற்றொரு புறம் மக்களை வதைக்கின்றது உன் மொழியை அவன் அழித்து விடுவான் உன் கலாச்சாரம் போய்விடும் படிப்பில் வேலைவாய்ப்பில் உனக்கு ஒரு முன்னுரிமை போய்விடும் என்றெல்லாம் அரசியல் பயமுறுத்துகின்றன பயந்தவர்கள் என்னிடம் வாருங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் நான் உங்களை என்று சாதாரண மனிதர்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்குகின்றன நமக்கும் ஒரு காரியம் மற்றவர்களிடமிருந்து நடைபெற வேண்டுமென்றால் அவர் நமக்கு எங்கு செய்து தராமல் போய்விடுவாரோ என்ற பயமும் வந்துவிடுகின்றது ஆக இந்த பயத்தின் ஆணிவேர் எது என்று கேட்டீர்களேயானால் அது ஆசைதான் என்கின்றது சாஸ்திரம் பொதுவாக பெற்றோர்களின் மேல் பயம் ஆசிரியர்கள் மேல் பயம் வேலை பார்க்கும் இடத்தில் மேல் அதிகாரிகளிடம் பயம் கடவுள் மேல் பயம் மனைவிக்கு கணவனின் மேல் பயம் கணவனுக்கோ மனைவி மேல் பயம் சமுதாயத்தின் மேல் பயம் சட்டம் காவல்துறை இராணுவம் என்ற பல்வேறு காரணங்களுக்காக மனிதன் பயத்திலேயே வாழ்கின்றான் இப்படி வாழ்நாள் முழுவதும் பயத்தினாலே அவனது வாழ்க்கை நடத்தப்படுகின்றது இதிலே பயத்திலே மிகப்பெரிய பயம் மரண பயம் அத்தகைய மரண பயம் இல்லாதவர்கள் யார்தான் இருக்கின்றார்கள் சாஸ்திரம் இங்கு கூற வருகின்ற உண்மை என்னவெனில் பொதுவாக நம் தேவைகள் குறைக்கப்பட்டால் பயம் தானாகவே குறைந்துவிடும் என்றும் நம்முடைய அறியாமை நீங்கிவிட்டால் பயம் முற்றிலும் நீங்கிவிடும் என்றும் நமக்கு அறிவுறுத்துகின்றது ஆனால் நாம் நமது பயங்களுக்கு வேறு வேறு பெயர்களை வைத்துக் கொள்கின்றோம் அவைகளை காதல் பக்தி புண்ணியம் என்று பலவாறாக அழைத்துக் கொள்கின்றோம் ஆனால் என்னதான் நாம் பல்வேறு பெயர்களில் பலவாறாக அழைத்துக்கொண்டாலும் பயம் இருக்கும் வரை மன அமைதி உண்டாகாது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே பொதுவாக பயம் என்ற ஒன்று இருக்கும் வரை மனதின் சஞ்சலம் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்கின்ற உண்மையையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பயத்தை பற்றி நாம் சற்று விரிவாக சிந்திப்போமா பொதுவாக மன சஞ்சலத்தை மாற்ற வேண்டுமானால் மூலத்தை நோக்கி போக வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் மனதின் சஞ்சலத்திற்கு காரணம் அறியாமை என்றும் அந்த அறியாமையின் வெளிப்பாடாக விருப்பு வெறுப்பு பயம் போன்ற அநேக காரணங்களாக மன சஞ்சலம் உண்டாகின்றது என்றும் சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது சரி இவைகள் எல்லாம் இருக்கின்றது என்று புரிகின்றது இவைகளை எப்படி போக்குவது என்று கேட்டீர்களேயானால் காய்ச்சல் இருக்கின்றது என்று தெரிகிறது தெரிந்தால் மட்டும் போதாதே அதை எப்படி குணப்படுத்துவது என்றும் தெரிய வேண்டுமே அதுபோல நம்முடைய மூலத்தை நோக்கி பயணித்தால் நாம் இவற்றை மாற்ற முடியும் என்கின்றது சாஸ்திரம் நமது ஒவ்வொரு குணாதிசயத்திற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டுமல்லவா அந்த மூல காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாலும் நம்முடைய சிறு வயது நிகழ்வுகளே காரணமாக இருக்கின்றது என்கின்றது சாஸ்திரம் அதாவது நம்மிடையே ஏற்றி வைக்கப்பட்ட கடவுள் நம்பிக்கை மதம் எதிர்ப்பாளின் மேல் ஈர்ப்பு வெறுப்பு படிப்பு செல்வம் அரசியல் பிடிப்பு என்று எதை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய சிறுவயதில் ஏற்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வே காரணம் என்கின்றது சாஸ்திரம் பொதுவாக பயம் என்ற ஒன்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதற்கு ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் என்கின்றது சாஸ்திரம் அந்த வகையிலே மரண பயம் எதிர்காலம் பற்றிய பயம் மூப்பு பற்றிய பயம் தனிமை பயம் இப்படி எந்த பயம் என்றாலும் அதற்கு சிறு வயதில் நடந்த ஏதோ ஒன்று காரணமாக இருக்கும் என்கின்றது சாஸ்திரம் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் நான் ஒரு பெரிய புத்திசாலி நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் நான் திட்டமிட்டு அலசி ஆராய்ந்து எடுக்கும் முடிவு என்பதாக நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மை அப்படி இல்லவே இல்லை என்கின்றது சாஸ்திரம் நாம் எப்படி முடிவு எடுக்கப் போகின்றோம் என்ன செய்யப்போகின்றோம் என்பதெல்லாம் நம்முடைய பத்து வயதிற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்கின்றது சாஸ்திரம் பெரும்பாலும் அந்த தீர்மானத்திலிருந்து நாம் விலகுவதே கிடையாது எத்தனை ஆயிரம் சிந்தனைகளை சாட்சிகளை நிறுவனங்களை தந்தாலும் நம் ஆழ்மன சிந்தனையில் இருந்து நாம் விடுபடுவதே கிடையாது மேலோட்டமாக மாறிவிட்டது போன்று தோன்றினாலும் அடிப்படையில் நாம் நாமத்தான் இருக்கின்றோம் உண்மையில் நாம் மாறுவதே கிடையாது மாறுவதா மாறாமல் இருப்பதா என்பதல்ல இங்கு கேள்வி இங்கு சாஸ்திரம் கூற உண்மை என்னவெனில் நம்முடைய இன்றைய இந்த நிலைக்கு நம்முடைய கடந்த காலம்தான் காரணம் என்கின்றது அது என்ன என்பதை நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் நம்முடைய பிறப்பின் அதாவது தாயின் வயிற்றில் பிரசவத்திற்கு முன்பு நம் கடந்த காலம் என்ன என்பதையும் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இதிலே பிரசவம் என்றால் பெறுவது அல்லது பிறப்பது பெற்று எடுப்பது என்றாலும் அந்த பிரசவத்தில் பிறப்பதற்கு முன்பு நாம் எங்கே இருந்தோம் என்று ஆராய சொல்கின்றது சாஸ்திரம் அதுதான் நாம் தோன்றிய அந்த முதல் நிலை அங்கிருந்துதான் நம்முடைய எண்ணங்கள் வலுப்பெற தொடங்குகின்றன என்கின்றது சாஸ்திரம் பொதுவாக வாழ்க்கையிலே குழப்பமா பயமா சபலமா வெறுப்பா நடுக்கமா சூன்யமா எதுவாக இருந்தாலும் நாம் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும் என்கின்றது சாஸ்திரம் அதாவது அதற்கான காரணத்தை தேடி கண்டுபிடித்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்கின்றது சாஸ்திரம் சிலருக்கு காரணம் இல்லாமல் முரட்டு பிடிவாதம் இருக்கும் சிலருக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடத் தோன்றும் சிலருக்கு தூங்குவது பிடிக்கும் சிலருக்கு மது அருந்துவது ஊர் பிடிக்கும் சிலருக்கு படிப்பது என்று பிடிக்கும் ஆக நல்லது மற்றும் கெட்டது அனைத்துக்கும் நம்முடைய குழந்தை பருவமே காரணம் என்கின்றது நம்முடைய தற்போதைய உடல்நிலைக்கு கூட காரணம் நம்முடைய சிறு குழந்தை பருவம்தான் என்பதையும் அறிந்து கொள்ள கூறுகின்றது சிலருக்கு படப்படப்பு இருக்கலாம் சிலருக்கு இரத்த கொதிப்பு தூக்கமின்மை என்று பலவிதமான வியாதிகளுக்கு காரணம் நம்முடைய சிறுவயதில் நடந்த நிகழ்வுகள்தான் காரணம் என்கின்றது சாஸ்திரம் சிலரால் தங்கள் உணர்ச்சிகளை அழகாக வெளிப்படுத்த தெரியாது அன்பை காதலை கூட சொல்லத் தெரியாது மனதிலிருக்கும் அதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் ஒன்று கிழக்கு ஒன்று சொல்லி தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி விடுவார்கள் என்னை ஏன் யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கின்றார்கள் என்று வருந்தமும் செய்வார்கள் இதன் மூலவேர் பிள்ளைப்பிராயத்தில் இருக்கின்றது என்கின்றது சாஸ்திரம் அதை அறிந்து கொண்டால் மட்டுமே நம்மிடம் தற்போதுள்ள குறையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று அறிவுறுத்துகின்றது சாஸ்திரம் அந்த காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் காரியம் சரியாகிவிடும் இதைத்தான் உளவியல் அறிஞர்கள் ஹிப்நாட்டிசம் என்று கூறி அதிகம் மனக்கிடுகின்றார்கள் ஆனால் நம்முடைய சாஸ்திரம் இதை பற்றி அன்றே அனைவருக்கும் அருளியிருக்கின்றது ஆனால் நாம் தான் அதை அறிந்து கொள்ள தயாராக இல்லை பொதுவாக நாம் நம் வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தால் தெரியும் ஒரு குறிப்பிட்ட பாதையிலேயே மீண்டும் மீண்டும் நாம் போய்கொண்டிருப்பதை கவனிக்கலாம் நம் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே ஒரு செக்கு மாடு போன்று மீண்டும் மீண்டும் ஏதோ ஒன்றையே சுற்றி சுற்றி வரும் அது பயமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் குற்ற உணர்வாக இருக்கலாம் ஆசையாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை பற்றியே நம்முடைய வாழ்க்கை சுற்றி சுற்றி வரும் அதை பொறுத்தே நாம் இருக்கும் இடம் உண்ணும் உணவு செய்யும் செயல்கள் அனைத்தும் இருக்கும் இவை ஏதோ ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவை போல தெரிந்தாலும் இவற்றுக்கு அடிப்படையாக ஏதோ ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த வகையிலே சிலருக்கு வெளியே போகவே பிடிக்காது இன்னும் சிலருக்கோ ஒரு நாள் விடுமுறை கிடைத்தால் கூட போதும் எங்காவது வெளியே போய் ஊர் சுற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நினைவும் அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கிக்கொள்வதற்காகவே இருக்கும் சிலருக்கு ஆச்சாரம் சிலருக்கு ஆணவம் சிலருக்கு பக்தி சிலருக்கு படிப்பு சிலருக்கு சேவை என்று ஏதாவது ஒன்றை பிடித்துக்கொள்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் அதை சார்ந்தே இருக்கின்றது இங்கு முக்கியமாக ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் சிலருக்கு படிப்பு அல்லது சொல்லி கொடுப்பது ஆராய்ச்சி செய்வது இவற்றில் நாட்டம் இருக்கும் சிலருக்கு விளையாட்டு வேலை செய்வது பிரயாணம் செய்வது இவற்றில் ஆர்வம் இருக்கும் சிலருக்கோ ஆட்களை கட்டிமைப்பது அவர்களை ஒழுங்குபடுத்துவது வேலை வாங்குவது என்று நாட்டம் இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றில் நாட்டம் இருக்கத்தான் செய்யும் அதை பொறுத்தே அவர்களின் வேலையும் அமைகின்றது அதை பொறுத்துத்தான் அவர்களின் சமுதாய அந்தஸ்தும் அமைகின்றது அவர்களின் ஆயுளும் அவர்கள் வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதும் இந்த நாட்டத்தினால் அதாவது இவர்கள் இந்த மனசஞ்சலத்தினால் அமைகின்றது என்கின்றது சாஸ்திரம் நாம் பல முறை செய்தித்தாள்களில் படித்திருக்கின்றோம் கோவில் வாசலில் பிச்சை எடுத்தவன் பல லட்சங்களுக்கு அதிபதியாகி இறுதியில் இறந்து விட்டான் என்று அவனுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் பணத்தை சேமித்து கொண்டே இருந்தான் செலவழிக்க மனம் இல்லை அது அவனுடைய மனச்சஞ்சலம் சாஸ்திரம் இது சரி அது தவறு என்று இங்கு கூற வரவில்லை சாஸ்திரம் கூற வருவதெல்லாம் இதுதான் அதாவது இந்த மனசஞ்சலம் என்பது மிக மிக ஆழமானது நம் வாழ்க்கையை நிர்ணயிப்பது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றது நம்முடைய கோபம் பயம் சந்தோஷம் துக்கம் வேலை உறவுகளின் தன்மையெல்லாம் நம்முடைய மனதை பொறுத்தே அதாவது நம் மனப்பான்மையை பொறுத்தே அமைகின்றது என்று அறிவுறுத்துகின்றது ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்வில் தோன்றும் எண்ணம் எது என்று அது எங்கே வருகின்றது என்று கண்டுபிடிக்கின்றது தேடுங்கள் வீர்கள். நம் செயல்களின் தன்மையை பொறுத்து மட்டுமே நமக்கு இன்பத் துன்பங்கள் விளைகின்றன நாம் அன்றாடம் பார்க்கும் வாழ்க்கையிலே நல்லவர்கள் துன்பப்படுகின்றார்கள் கெட்டவர்கள் இன்பமாக வாழ்கின்றார்கள் இது எந்த விதத்தில் சரி சட்டத்துக்கு பயந்து நீதி நேர்மை நியாயம் ஒழிப்பு என்று இருப்பவன் அல்லல் அதுவே பொய்ப் புரட்டு லஞ்சம் கொலை கொள்ளை செய்பவன் எல்லாம் இன்பமாக இருக்கின்றான் இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் என்று ஒருவன் இருக்கின்றானா இதுக்கெல்லாம் என்ன காரணம் சந்தோஷமாக இருக்க இதுதான் வழி என்றால் பின் எல்லோரும் அயோக்கியத்தனம் செய்துவிட்டு போகலாமே நாட்டில் தர்மம் என்ற ஒன்று எதற்கு என்று இது போன்ற சந்தேகம் வராத ஆட்களே கிடையாது அதிகமாக இதை பற்றி யோசித்து கடைசியில் இது போன ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே உண்டாகின்றது என்று நம்மை நாமே சமாதானம் செய்து கொள்கின்றோம் ஒரு வகையிலே தேற்றிக்கொள்கின்றோம் ஏன் ஒரு ஜென்மம் காத்திருக்க வேண்டும் இந்த ஜென்மத்திலேயே அதன் பலன் ஏன் கிடைப்பது இல்லை சரி அப்படியே மறு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இன்று சுகமாக இருப்பவன் போன பிறவியில் நல்லது செய்திருக்க வேண்டும் என்று வைத்துக்கொண்டால் கூட இந்த பிறவியில் ஏன் அவன் அயோக்கியத்தனம் செய்து சுகமாக இருக்க வேண்டும் அதுவே அவன் நல்லது செய்துவிட்டு சுகமாக இருக்கக்கூடாதா என்ற சந்தேகம் எல்லாம் உண்டாகிவிடுகின்றது மேலும் இந்த கடவுள் மறுபிறவி முற்பிறவி கருமவினை என்று பலவாறு கூறப்படுவதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு யோசிக்க சொல்கின்றது இவ்வாறு சாஸ்திரம் கூற வருகின்ற இவைகளை எல்லாம் கொண்டு வந்து என்னதான் கூறினாலும் இவர்களை போன்றவர்களுக்கு எதையும் நிரூபணம் செய்ய முடியாது முற்பிறவியின் தொடர்ச்சி என்று எப்படி நிரூபணம் செய்வது எதை ஆதாரமாக கொண்டு அவர்களிடம் நாம் பேசுவது சாஸ்திரத்தையா அவர்கள் சாஸ்திரத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே ஆகவே நம்புகின்ற நமக்கு சாஸ்திரம் கூற வருவது என்னவெனில் நம்முடைய சந்தோஷமும் துக்கமும் நம்முடைய செயல்களின் விளைவு என்றுதான் அறிவுறுத்துகின்றோம் அதாவது நாம் இப்போது துன்பப்படுகின்றோம் என்றால் இதற்கு முன்பு நாம் எதையோ சரியாக செய்யவில்லை என்பதுதான் உண்மை முன்பு என்றால் முற்பிறப்பு வரை போக வேண்டாம் இந்த பிறப்பில்தான் நாம் சரியாக செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கணவனோ மனைவியோ மாமியார் நாத்தனார் சம்பந்தி இதில் யார் சரியாக அமையவில்லை என்றாலும் அதனால் மனம் கஷ்டமா காரணம் சம்பந்தம் பேசும்போது சரியாக கவனித்து அங்கு வேலை செய்யவில்லை என்பது தான் உண்மை அதுபோலவே வறுமை வாட்டுகின்றதா படிப்பு உழைப்பு நல்ல ஆட்களின் தொடர்பை ஏற்படுத்தாமல் இருந்ததினால் வந்த விளைவுதான் என்பதையும் எடுத்து கூறுகின்றது மேலும் ஆரோக்கியம் குறைவா அதற்கு உணவு பழக்கமும் உடற்பயிற்சி இன்மையும் தான் காரணம் என்கின்றது இப்படி எந்த நல்லது கெட்டதுக்கும் நாம் செய்யும் செயல்களே தான் காரணம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல வேலைகளை செய்தால் நல்ல பலன் விளையும் அவ்வளவுதான் ஆகவே தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது போன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களின் நன்மை தீமைகளும் பலன்களும் நம்மிடையே தான் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் சரி அதனால் என்ன இப்பொழுது வந்துவிடப் போகின்றது இதை தெரிந்து நான் என்ன செய்யப்போகின்றோம் என்று கேட்டீர்களேயானால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இனி செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது தெளிவான சிந்தனையும் சரியான ஆராய்ச்சியும் தேவையான உழைப்பும் ஒருவரிடம் இருந்துவிட்டால் அவன் ஏனோ தானோ என்று எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் அதுவே அவன் தெளிவற்ற சிந்தனையினாலும் உழைக்காமலும் ஏனோ தானோ என்று காரியங்களை செய்தானே என்றால் அது மன சஞ்சலத்தில்தான் கொண்டு சென்று விடும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டீர்களேயானால் வெளி உலக மாற்றம் அவைகள் ஏற்படுத்தும் தாக்கம் நம்மிடையே விழிப்பு உணர்வு இல்லாமை என்பதைத்தான் சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது பொதுவாக இன்பம் வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம் அதற்காகத்தான் பல காரியங்களை செய்கின்றோம் இருந்தும் யாரும் இன்பமாக இருப்பதாக தெரியவில்லை திருமணம் ஆகாதவன் திருமணம் செய்து கொண்டால் இன்பமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றான் திருமணம் செய்து கொண்டவன் திருமணம் செய்யாமல் இருந்தால் இன்பமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றான் என்ன செய்தாலும் துன்பம் மட்டுமே மிஞ்சுகின்றது ஏன் அது போலவே பணம் உள்ளவனும் துன்பப்படுகின்றான் பணம் இல்லாதவனும் துன்பப்படுகின்றான் பிள்ளை இல்லாதவனும் வருந்துகின்றான் பிள்ளை உள்ளவனும் அவனால் வருந்துகின்றான் குழந்தையாக இருக்கும் துன்பம் வயதான காலத்திலும் துன்பம் பொதுவாக வாழ்க்கை என்பது துன்பம் மட்டுமே நிறைந்ததாக இருக்கின்றது அவ்வப்பொழுது இடையிடையிலேயே இன்பம் மட்டும் தலை காட்டி விட்டு போகின்றது இன்பத்தை நிரந்தரமாக பிடித்து வைத்துக் கொள்ள ஏன் இதை பற்றி என்றாவது நாம் யோசித்திருக்கின்றோமா துன்பத்திற்கு காரணம் என்ன என்று மட்டும் அவற்றை எப்படி போக்குவது என்று கூட சாஸ்திரம் நமக்கு அறிவுரை வழங்குகின்றது அதற்கான வழிமுறையையும் சொல்லித் தருகின்றது அதிலே துன்பத்திற்கு முதலாவது காரணமாக மாற்றம் என்கின்றது சாஸ்திரம் மாற்றம் என்றால் என்ன மாற்றம் எத்தகைய மாற்றம் என்று கேட்டீர்களேயானால் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருப்பதைத்தான் இங்கு மாற்றம் என்று சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது இன்று ஏதோ ஒன்று விளம்பரத்தில் வருகிறது அல்லது நண்பர்கள் வீட்டில் ஒரு பொருளை பார்க்கின்றோம் அதன் மேல் ஆசை வருகின்றது நமக்கும் அது போலவே ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் என்ற இயக்கமும் வருகின்றது அதை அடைய மனமும் விரும்புகின்றது அந்த வகையிலே கஷ்டப்பட்டு அந்த பொருளை நாம் அடைந்தும் விடுகின்றோம் அடைகிற வரையிலே துன்பம்தான் ஆனால் அடைந்த பிற்பாடாவது இன்பம் வருகின்றதா என்று கேட்டீர்களே ஆனால் இல்லை என்று தான் கூற முடிகின்றது ஏன் இல்லை இன்பம் ஏன் இல்லாமல் போனது மாற்றம் காரணம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது அதாவது நாம் அடைந்ததை விட சிறந்த ஒன்று வந்துவிடுகின்றது ஆதலால் நாம் அடைந்ததினால் என்ன பிரயோஜனம் இதைவிட அது நன்றாக உள்ளதே என்ற மனம் சஞ்சலப்படுகின்றது இதைவிட அது நன்றாக உள்ளதே என்று மனம் மேலும் சஞ்சலப்படுகின்றது அது மட்டுமல்ல இன்னொரு மாற்றமும் இருக்கின்றது அது நாம் அடைந்த பொருளில் உண்டாகின்ற மாற்றம் அது பலசாகி விடுகின்றது தேய்ந்து போகின்றது அல்லது கெட்டு போகின்றது மங்கி போகின்றது வாங்கிய போது இருந்த மெருகு அந்த பொருளில் இருப்பதில்லை இவ்வாறு நாம் வாங்கும் பொருட்களில் மட்டுமல்ல மனித உறவுகளிலும் அப்படித்தான் நடைபெறுகின்றது அழகான பெண் என்று திருமணம் செய்து கொண்டு வருகின்றான் திருமணம் முடிந்த பின்பு இவளை விட அவள் அழகோ அவளை திருமணம் செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்குமோ என்று அவனது மனம் மேலும் அழைப்பாய்கின்றது சஞ்சலப்படுகின்றது திருமணமான சில வருடங்களில் அழுப்பு வந்து விடுகின்றது ஓரிரு குழந்தைகள் பிறந்த பின்பு பெண்ணின் அழகும் முன்பு போல இருப்பதும் கிடையாது இளமையில் மாற்றம் வருகின்றது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வயது ஏறு ஏற முதுமை வருகின்றது அழகு குண்டுகின்றது இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு மாற்றமும் இருக்கின்றது அந்த மூன்றாவது மாற்றம் நம்முடைய மனம் அதாவது நாம் ஆசைப்படும் இருக்கின்ற மனம் அதை அடையும் இருப்பதில்லை நம்முடைய மனமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது நம்மிடம் இருக்கும் எத்தனையோ பொருள்கள் உறவுகள் அவையெல்லாம் ஒரு காலத்தில் அவற்றை அடைவதே நம் லட்சியமாக இருந்தது அது மட்டும் கிடைத்துவிட்டால் சொர்க்கமே கிடைத்துவிட்டது போன்ற ஒரு மனப்பான்மையும் நம்மிடத்திலே இருந்தது ஆனால் கிடைத்த பின்பு அது சொர்க்கம் மாதிரியாக இருந்தது அவ்வாறு அப்படி இருந்துவிட்டால் இப்போது புதிய ஆசைகள் உண்டாக அவசியம் உண்டாகாதே ஆகவே இப்போதுள்ள ஆசைகள் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன இப்போதைய ஆசைகளும் நமக்கு இன்பம் தரப்போவது கிடையாது இருந்தும் அவற்றின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பரிணாமத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் பரிதாபப்பட வேண்டிய நம்மை யார்தான் தேற்றுவது வெளி உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் நம் மனமும் மாறிக்கொண்டே இருக்கும் அது தெரியாமல் இதுதான் எனக்கு வேண்டும் அதை அடைந்தால்தான் நிம்மதி என்பது எல்லாமே நம்முடைய மன அமைதிக்கு வங்கம் விளைவிப்பவைகள் என்பதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றுதான் நாம் முழுமையான ஆனந்தத்தை அடைந்திட முடியும் பொதுவாக மன அமைதி கிடைக்கும் என்று நினைத்து நாம் செய்கின்ற அனைத்து வீண் வேலைகளும் துன்பத்தில் தான் முடிகின்றது எதை அடைந்தாலும் இன்பமும் அமைதியும் வரப்போவதில்லை அப்படி ஒன்று இருந்தால் மனித குலம் அதை கண்டுபிடித்திருக்குமே ஆகவே சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள் எதையெல்லாம் நாம் ஆசைப்பட்டோம் எவற்றையெல்லாம் அடைந்துள்ளோம் அடைந்தவைகளெல்லாம் நாம் நினைத்தது போன்று இன்பத்தை நமக்கு தந்தனவா இப்போது எவற்றிற்கெல்லாம் நாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வாறு துன்பத்திற்கு முதலாவது காரணமாக மாற்றம் என்பதை நாம் அறிந்து கொண்டோமோ அதுபோன்றே அடுத்ததாக இயக்கம் அல்லது தவிப்பு என்பதையும் சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது அதாவது பொருள்களும் உறவுகளும் இன்பம் தருபவைகள்தான் அதில் சந்தேகம் சிறிதும் இல்லை அவற்றை அடைய முயற்சிப்பதிலும் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அவைகள் கிடைத்தால்தான் வாழ்க்கை இல்லை என்றால் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்ற இயக்கம் நம்முடைய துன்பத்திற்கு மற்றொரு காரணம் என்கின்றது சாஸ்திரம் சிலருக்கு தங்களுக்கு வேண்டியதை அடையும் வரை தூக்கம் வருவதில்லை நிம்மதி இருப்பதில்லை மேலும் வேறு எதுவும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக தெவதும் இல்லை பணம் அதிகாரம் பதவி செல்வாக்கு மதிப்பு என்று ஏதோ ஒன்றை சதாசர்வ காலமும் அதையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலரோ கடவுள் சொர்க்கம் வைகுண்டம் கைலாசம் இறைவன் திருவடி என்றெல்லாம் இயங்குவார்கள் இவ்வாறு இருவிதமான இயக்கங்களும் பார்ப்பதற்கு வேறு வேறாக தோன்றினாலும் உண்மையில் ஒன்றுதான் என்கின்றது சாஸ்திரம் ஒருவனது வாழ்க்கையில் அவன் அடைய விரும்புகின்ற பொருளாகிய செல்போனாக இருந்தாலும் சரி புதியதாய் வந்த காராக இருந்தாலும் சரி அல்லது இறைவன் திருவடியாக இருந்தாலும் சரி ஆசை என்பது ஆசைதான் என்கின்றது சாஸ்திரம் இதன் மேல்தான் ஆசை விற்க வேண்டும் இதன் மேல் ஆசை இருக்கக்கூடாது என்பதிலெல்லாம் வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்கின்றது சாஸ்திரம் ஈஸ்வனோடாயினும் ஆசை அருமின் என்கின்றார் திருமூலன் இறைவன் மேல் வைத்த ஆசை உயர்ந்த ஆசை பொருள்கள் மேல் வைத்த ஆசை தாழ்ந்த ஆசை என்ற வித்தியாசம் எதுவும் ஆசைகளில் இல்லை என்கின்றது சாஸ்திரம் எல்லா ஆசையும் ஒன்றுதான் ஆகவே ஏக்கம் மறைந்தால் துன்பம் மறையும் என்பதை நாம் நங்கு அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாமவே கற்பித்துக்கொள்கின்றோம் சிற்றின்பத்தின் மேல் ஆசை வைக்கக்கூடாது பேரின்பத்தின் மேல் ஆசை வைக்கலாம் என்பது போன்று நாம பல்வேறு விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டுள்ளோம் சாஸ்திரத்தை பொறுத்தவரை சிற்றின்பம் பேரின்பம் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது எல்லா இயக்கங்களும் துன்பம் மற்றும் வலிக்கு காரணமாக அமைகின்றது என்பதையே நமக்கு அறிவுறுத்துகின்றது அவ்வளவுதான் யோசித்து பாருங்கள் ஏக்கம் என்று ஒன்று வந்துவிட்டால் மகிழ்ச்சி என்பது மறைந்து விடுகின்றது எதன் மேல் ஏக்கம் இருக்கின்றதோ அது மட்டுமே பிரதானமாக தெரிகின்றது மற்றவைகளெல்லாம் ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரிவதில்லை நம்முடைய இயக்கம் எதன் மேல் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது எப்படி நம்முடைய மகிழ்ச்சியை குறைக்கின்றது என்பதையும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் இயக்கத்திலே நல்ல இயக்கம் கெட்ட இயக்கம் என்றெல்லாம் கிடையாது வருகின்ற அந்த இயக்கத்திற்கு இதுதான் காரணம் என்பதாக நாம முடிவு செய்து கொள்கின்றோம் அது நாட்டுக்கான இயக்கமாக இருந்தாலும் வீட்டுக்கான இயக்கமாக இருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் காரணங்களை நாம் இயக்கத்தை நியாயப்படுத்த கூறுவதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்முடைய இயக்கம் எது என்று மட்டும் சிந்திக்க சொல்கின்றது சாஸ்திரம் துன்பத்திற்கு மேலும் மேலும் என்னென்ன காரணங்கள் என்றும் அவைகளை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்குகின்றது அந்த வகையிலே முதல் காரணமாக மாற்றத்தை பற்றியும் இரண்டாவது காரணமாக ஏக்கத்தை பற்றியும் நாம் அறிந்து கொண்டது போல மூன்றாவது காரணமாக வாசனைகள் என்பதை பற்றியும் சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது அதாவது வாசனைகள் என்பது நம்முடைய பழைய சோடுகள் படிமங்கள் என்று அர்த்தம் இதனை சமஸ்கிருத மொழியிலே சம்ஸ்காரங்கள் என்று கூறுகின்றோம் அந்த வகையிலே அந்த சம்ஸ்காரங்கள் அதாவது வாசனைகள் என்ன அந்த பழைய சோடுகள் படிமம் அது எப்படி நமக்கு துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றன அவைகள் தரும் அனுபவங்கள் நமக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்று கேட்டீர்களாயானால் இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ அவை நமக்குள் ஒரு பதிவினை விட்டு செல்கின்றன கடற்கரையில் காலடிச்சுவோடுகள் போல அனுபவங்களின் சுவடுகள் நமக்குள் ஏராளமாக படிந்து கிடக்கின்றன சில பேரை நினைத்தாலே வெறுப்பும் கோபமும் வருகின்றது சில பேரை நினைத்தால் மனதிற்குள் மழை வருகின்றது அதுபோல சில சம்பவங்கள் மனதிற்குள் நெருடலை விட்டுச் செல்கின்றன இன்னும் சில சம்பவங்கள் இனிய நினைவுகளை நமக்கு விட்டுச் செல்கின்றன எப்போதோ நடந்து முடிந்த சம்பவங்கள் நம்மை பாதிக்கின்றன கடந்த காலத்தில் நிகழ்ந்ததை நினைத்து இப்போதும் வருந்துகின்றோம் சில சமயம் அவை மீண்டும் கிடைக்காதா என்று ஏங்கி வாடுகின்றோம் அனுபவங்களை சேர்த்து கொண்டே போவதால் ஒவ்வொரு அனுபவம் ஒரு படிமத்தை அதாவது ஒரு சுவடை விட்டுச் செல்வதால் நமக்கு அதனால் துன்பங்கள் இன்பங்கள் விளைவதாக அறிய முடிகின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றது சாஸ்திரம் யோசித்து பாருங்கள் எத்தனை ஆயிரம் சுவடுகள் நமக்குள் இருக்கின்றன என்று இவைகள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி நம் மனதை அலைக்கழிக்கின்றன நல்லது கெட்டது என்று எல்லாம் இந்த மனதிலேயே குவிந்து கிடக்கின்றன இவைகளைத்தான் வாசனைகள் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றன வீட்டிலே சமையல் பெருங்காயம் வைத்த பாத்திரத்திலே பெருங்காயத்தை எடுத்த பின்பும் வாசம் வந்து கொண்டே இருப்பதை போல நம்முடைய வாசனைகள் என்பது உள்ளே இருந்து கொண்டே தான் நம்மை வழி நடத்துகின்றன என்பதையும் சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அதுவே குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கின்றனர் என்றால் அதற்கு காரணம் அவர்களிடம் இந்த ஏற்றி வைத்துக்கொண்ட அனுபவ தொகுப்புகள் இல்லை என்பதனால்தான் என்பதையும் எடுத்துக் கூறுகின்றது சாஸ்திரம் இவர் நல்லவர் அவர் கெட்டவர் இது நல்லது அது கெட்டது இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று எத்தனையோ படிமங்கள் நம்முள்ளே படிந்து கிடக்கின்றன சிந்தித்து பாருங்கள் நமக்குள் இத்தகைய சோடுகளை எல்லாம் சற்று இறக்கி வைக்க பாருங்கள் அதே சாஸ்திரம் மாற்றம் ஏக்கம் வாசனைகள் என்று கூறியது போன்று மனிதனின் குணங்களையும் நான்காவதாக சிந்திக்க சொல்கின்றோம் அந்த வகையிலே ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் என்ற மூன்று குணங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றன இதிலே சத்துவகுணம் என்பது சாந்தம் பொறுமை நல்லதை நினைப்பது என்பது அனைவரும் அறிந்ததே அதுபோன்றே ரஜோகுணம் என்பது வீரியம் செயலாற்றுதல் உழைப்பை தூண்டுவது செயலை தூண்டுவது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் தமோகுணம் என்பது சோம்பல் முடங்கி கிடத்தல் அனுபவித்தல் சுகத்தில் மூழ்குதல் என்பன என்பதும் தெரிந்தவைதான் இதில் நமக்கு ரஜோகுணமும் சாத்விகமும் வேண்டும் தமோகுணம் என்கின்ற தாமச குணம் வேண்டாம் அது கெட்ட குணம் என்று நினைத்துக்கொள்கின்றோம் அப்படி அல்ல இந்த முக்குணக்கலவை சரியான வீதத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது தமோகுணம் இல்லை என்றால் ஒருவனால் தூங்கவே முடியாது ரஜோகுணம் அளவுக்கு அதிகமாக போனால் எதையாவது செய்து கொண்டே இருக்கத்தான் தோன்றும் பத்து மணிக்கு மேல் பார்ட்டி கிளப் என்றெல்லாம் அலையச் செல்லும் இருக்கிற நேரம் பூராவையும் அனுபவிக்க வேண்டும் என்ற பரபரப்பு இருக்கும் உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஓய்வும் முக்கியம் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் தமோ குணம் குறைந்ததால் இந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் இந்த குணங்களின் மாறுபாட்டால் துன்பம் விளைகின்றது என்பதைத்தான் சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது அதிலே சத்துவ குணம் மிக குறைந்தால் உயர்ந்த சிந்தனைகள் நோக்கங்கள் இல்லாமல் போகின்றது பிரஜோகுணம் மேலோங்கும் பொழுது வாழ்க்கை என்பது ஏதோ அனுபவிக்க மட்டும் என்று நினைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கத் துரிக்கின்றது ஆக இந்த மூன்று குணங்களும் சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்தான் என்பதை சாஸ்திரம் எடுத்து கூற வருகின்றது இதையே தனது புரட்பாவிலே வல்லுவெருமானும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாவெண்ணிய மூன்று என்று எடுத்துக் கூறுகின்றார் அதாவது வாதம் பித்தம் ஸ்லேத்துவம் என்ற மூன்று நாடுகளின் ஏற்ற இறக்கங்களினாலே உடலுக்கு நோய் உண்டாவது போன்று இந்த பிரஜோகுணம் சத்துவகுணம் தமோகுணம் என்ற மூன்று குணங்கள் மிகுந்தாலும் குறைந்தாலும் மனதிற்கு நோய் செய்யும் என்பதைத்தான் பல்வப் பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஆக இந்த குணபேதங்களினால் உண்டாகின்ற வேறுபாடுகள் நம்மை மேலும் மேலும் துயரத்தில் ஆழ்த்துகின்றன என்பதையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் வழி என்று கேட்டீர்களேனால் விழிப்புணர்வு உள்ளவர்கள் மட்டுமே இந்த துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் என்கின்றது சாஸ்திரம் அதாவது விழிப்புணர்வு உள்ளவர்கள் மட்டுமே எதிர்காலத்தில் வரும் துன்பங்களை தவிர்க்கலாம் என்கின்றது சாஸ்திரம் சரி எதிர்காலம் இன்னும் வரவில்லை உண்மையில் எதிர்கால துன்பம் என்று ஒன்று கிடையவே கிடையாது இருப்பினும் சாஸ்திரம் ஏன் இவ்வாறு கூறுகின்றது என்று கேட்டீர்களேயானால் வாழ்க்கை என்பது துன்பங்கள் நிறைந்தது அந்த வகையிலே மாற்றம் ஏக்கம் சம்ஸ்காரம் போன்றவற்றினால் துன்பம் விளைகின்றது என்று பார்த்தோம் ஆகவே நிகழ்ந்த துன்பங்களை ஒன்றும் நடந்து முடிந்து போனவைனால் நாம்தான் அவற்றை விடுவதில்லை நடந்து முடிந்த துன்பங்களையே மீண்டும் மீண்டும் நினைத்து மேலும் மேலும் துன்பப்படுகின்றோம் அன்றைக்கு அவன் அப்படி செய்துவிட்டானே அவள் அன்று அப்படி கூறிவிட்டாளே என்று பழையதை நினைத்து மேலும் மேலும் துன்பப்படுகின்றோம் முதலில் அதை நிறுத்த வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் நடந்து முடிந்த துன்பங்களை எப்போதும் இழுத்து போட்டு கொண்டு மீண்டும் துன்பப்படக்கூடாது என்று நமக்கு அறிவுரை வழங்குகின்றது மேலும் எதிர்காலத்தில் வரப்போகும் துன்பங்களை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது அதாவது நடந்து முடிந்ததை ஒன்றும் செய்ய முடியாது இனி வரும் துன்பங்களை எப்படி விளக்குவது என்று கேட்டுமேயானால் அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் ஆகிய இரண்டுக்கும் உள்ள தொடர்பு தவிர்க்கப்படக்கூடியது துன்பங்களுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று சாஸ்திரம் நமக்கு எடுத்து கூறுகின்றது அதாவது துன்பங்களை கஷ்டங்களை எப்படி தவிர்ப்பது என்று ஆரம்பித்தவுடன் ஆகா இதோ நமக்கு எல்லா துன்பங்களுக்கும் தீர்வதற்கு ஒரு விடி கிடைத்துவிட்டது என்று எண்ணிவிடக்கூடாது துன்பங்கள் பல வகைகள் அந்த வகையிலே அவைகள் உடல் துன்பமாக இருக்கலாம் உள்ள துன்பமாக இருக்கலாம் பணத்தினால் வருகின்ற துன்பம் சட்ட சிக்கல்களினால் வருகின்ற துன்பம் உறவுகளினால் வருகின்ற துன்பம் நோய்களினால் உண்டாகும் துன்பம் என பல்வேறு துன்பங்கள் இருக்கின்றன ஆனால் இவைகள் அனைத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு பதிலாக இருக்க முடியாது துன்பங்களுக்கு உள்ள காரணங்களை தொகுத்து இந்த மாதிரி துன்பங்களுக்கு இதுதான் வழி என்று நமக்கு சாஸ்திரம் சுட்டி அந்த வகையிலே சாஸ்திரம் சுட்டி துன்பங்களுக்கு ஏற்ற தீர்வை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நமது துன்பம் எப்படிப்பட்ட துன்பம் என்று கண்டுகொண்ட பின் அதை தீர்க்க சாஸ்திரம் என்ன கூறுகின்றது என்று அறிந்து அதன்படி நாம் செயல்பட்டாக வேண்டும் அதற்காக நம்மிடையே சிறிது உழைப்பும் சிறிது அறிவும் இருந்தாக வேண்டும் முழு சோம்பேறியாக இருந்து கொண்டு எனது துன்பங்களுக்கு சாஸ்திரம் சரியான தீர்வை கூறவில்லை இது என்ன பெரிய சாஸ்திரம் என்று அழுத்துக்கொள்வதில் அர்த்தம் இல்லை பொதுவாக சாஸ்திரம் மட்டுமல்ல எதை படித்தாலும் இத்தகைய முழு சோம்பேறிகளுக்கு இது பொருந்தும் அதாவது கீதை ராமாயணம் குரல் என்று எல்லாவற்றையும் படித்துவிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களையும் நான் படித்து விட்டேன் என் துன்பம் குறைந்த பாடில்லை என்றால் எப்படி குறையும் அதுபோன்றே சுந்தரகாண்டம் படித்தால் துன்பம் குறையும் என்று சொன்னார்கள் என்று படித்தேன் ஒன்றும் குறையவில்லை என்று சொல்பவர்களை நாம் என்ன சொல்வது படித்தால் மட்டும் போதாது அதில் என்ன கூறியிருக்கின்றது என்று அறிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் சில பேர் படித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களிடம் செயல் இருக்காது கேட்டால் இது எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று தள்ளிவிடுவார்கள் நமக்கு வரும் துன்பங்களுக்கு பெரிய காரணம் நாம் எதை அனுபவிக்கின்றோமோ அதை நாமவே பாவித்துக் கொள்கின்றோம் என்பதனால்தான் நமக்கு துன்பம் உண்டாகின்றது என்பதை சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது அதாவது அனுபவிப்பது பாவிப்பது என்றால் என்ன என்று கேட்டீர்களே நம்மிடம் நீங்கள் யார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்வோம் நான் ஒரு இந்தியன் அல்லது இந்து கிறிஸ்துவன் முஸ்லீம் அல்லது தென்னாட்டவன் வட இந்தியன் செட்டியார் முதலியார் என்று எதையாவது சொல்வோம் அல்லவா அப்படியானால் நாம் இந்தியனா நாம் இந்தியாவில் வசிக்கின்றோம் அவ்வளவுதான் இந்தியாவின் நிலம் நீர் காற்று அது தரும் வசதிகளை அனுபவிக்கின்றோம் இந்த அனுபவிக்கப்படும் பொருள் சிறிது சிறிதாக நம்மோடு கலந்து விடுகின்றது நான் இந்தியன் என்று ஆகிவிடுகின்றது வெளியில் இருக்கும் இந்தியாவோடு நாம் ஒன்றாக ஆகிவிடுகின்றோம் அதுபோன்றே நாம் இந்துவா என்றால் இந்து மத கோட்பாடுகளை கடைபிடிக்கின்றோம் சாலை விதிகளை கடைபிடிப்பது போன்று வருமான வரை விதிகளை கடைபிடிப்பது போன்று நம் இந்து மத கோட்பாடுகளை நாம் கடைபிடிக்கின்றோம் பொதுவாக சாலை விதிகளை கடைபிடிப்பதால் யாராவது நான் ஒரு சாலை என்று கூற கேட்டிருக்கின்றோமா அப்படியே அவர்கள் சொன்னாலும் சொல்பவரை பற்றி நாம் என்ன நினைப்போம் யோசித்து பாருங்கள் அதுவே ஒரு மத கோட்பாடுகளை கடைபிடிப்பவர்கள் அந்த மதமாகவே மாறிவிடுகின்றார்களே நான் இந்து நான் முஸ்லீம் நான் கிறிஸ்தவன் என்று ஆகிவிடுகின்றார்களே அதுவே சாலை விதிகள் அடங்கிய புத்தகத்தை ஒருவர் எரித்தால் நமக்கு கோபம் வருவதில்லை ஆனால் நம் முன்னால் ஒருவர் கீதையையோ குரானையோ பைபிளையோ எரித்தால் நம் இரத்தம் கொதிக்கின்றது ஏன் எதை நாம் அனுபவிக்கின்றோமோ அதுவாகவே நாம் நம்மை கற்பனை செய்து கொண்டு விடுகின்றோம் சரி அப்படி நினைத்து கொண்டால் என்ன கெட்டுப்போய் விட்டது அதனால் என்ன துன்பம் வந்துவிடும் நான் ஒரு இந்துவாகவோ இந்தியவனாகவோ இருப்பதால் என்ன சிக்கல் என்று கேட்டீர்களேயானால் நான் இந்தியன் என்றால் பாகிஸ்தான்காரன் மீது கோபம் வருகின்றது அவனோடு சண்டை போட இராணுவத்தை வளர்க்க வேண்டியுள்ளது நான் இந்து என்றால் முஸ்லீம் மேல் அல்லது கிறிஸ்துவன் மேல் வெறுப்பு வருகின்றது நமக்கு வராமல் கூட இருக்கலாம் ஒரு முஸ்லீமுக்கோ அல்லது ஒரு கிறிஸ்துவனுக்கோ நம் மேல் வெறுப்பு வரலாம் அல்லவா ஏன் நாம் இந்துவாக இருப்பதால் தானே இப்படி எதையெல்லாம் நாம் நம்முள் ஐக்கியப்படுத்தி கொள்கின்றோமோ அது அல்லாத மற்றவற்றிலிருந்து நாம் அன்னியப்பட்டு போகின்றோம் அவற்றோடு முரண்படுகின்றோம் அவற்றோடு சண்டை போடவும் தயாராக இருக்கின்றோம் இதுபோன்றே நாம் செய்யும் வேலையும் அடுத்த ஒரு நிலை அதாவது நான் ஒரு டாக்டர் நான் ஒரு என்ஜினியர் என்று வேலையோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த தவறைத்தான் நாம் வாங்குகின்ற பொருள்களோடு தொடர்பு படுத்தி கொண்டு துன்பப்படுவதும் நடக்கின்றது உதாரணமாக பேனா என்பது எழுதுவதற்கான ஒரு கருவி அவ்வளவுதான் அது தொலைந்து போனால் போகட்டுமே இன்னும் ஒன்று வாங்கிக் கொள்ளலாம் அல்லவா ஆனால் அதை விட்டுவிட்டு நான் ஆசை ஆசையாக வைத்திருந்த பேனா தொலைந்து போய்விட்டது என்று வருந்துபவர்களை காணுகின்றோம் இங்கு பேனா என்பது ஒரு உதாரணம் மட்டும்தான் இதுபோன்றே தான் வளர்க்கின்ற நாய்க்குட்டி தான் வைத்திருக்கின்ற செருப்பு செல்போன் வீடு நிலம் என்று நம்முடைய அபிமானம் பிடிமானம் எல்லாம் எதன் மீது இருக்கின்றதோ அவைகளாகவே மாறி அவைகளினால் நாம் துன்பத்தையும் அடைகின்றோம் இதுபோன்றே உறவுகளில் பிள்ளை கணவன் மனைவி என்று அவர்களோடு நம்மை நாம் ஐக்கியப்படுத்திக் கொள்வதனால் தான் எவ்வளவு துயரம் உண்டாகின்றது சரி அப்படி பார்த்தால் அதுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாமியாராக போக முடியுமா என்று கேட்டீர்களேயானால் அப்படியெல்லாம் சொல்ல வரவில்லை சாஸ்திரம் சாஸ்திரம் கூற வருகின்ற ஆழ்ந்த கருத்து என்னவென்று அறிந்தீர்களேயானால் உறவுகளை ரசியுங்கள் என்று தான் கூறுகின்றது பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகின்றது அனைத்தையும் அனுபவியுங்கள் என்று அறிவுறுத்துகின்றது ஆனால் அவைதான் நான் அவை நான் இல்லை அவர்கள் இல்லாமல் எனக்கு வாழ்வு இல்லை என்று அவற்றை உங்களுக்குள் இழுத்து போட்டுக்கொண்டு வருந்தாதிரீர்கள் என்று மட்டுமே எடுத்துக் கூறுகின்றது இது சற்று சிரமம்தான் என்னால் முடியவில்லை என்று கூறுவீர்களேயானால் முடிந்தால் ஒன்று மட்டுமாவது செய்யுங்கள் உறவுகள் பிரியும்போது வரும் துன்பத்திற்கு காரணம் அந்த உறவினர்கள் அல்ல நாம் அல்ல நாம் ஏற்படுத்தி கொண்ட மாய சங்கிலி என்று மட்டுமாவது அறிந்து கொள்ளுங்கள் அது போதும் உங்களுடைய துன்பங்கள் குறைந்துவிடும் இதுபோன்றே இவைகளை எல்லாவற்றையும் விட நுண்ணியமானது நம்முடைய இந்த உடல் அதாவது நம் உடலை நாமவே நாம் நினைத்து கொள்கின்றோம் உண்மையில் நாம் இந்த உடலா இந்த உடல்தான் நாம் என்றால் ஐந்து வயதில் இருந்த உடலும் இப்போது உள்ள உடலும் ஒன்றா யோசித்து பாருங்கள் சரி அதை விடுங்கள் நாம் நம் உடல் சம்பந்தமாக பேசும் பேச்சுக்களையாவது சற்று கவனித்து பாருங்கள் நம்மால் அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் நாம் என்பது இந்த உடல் இல்லை அவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக நமக்கு தலைவழி வருகின்றது என்று வைத்துக்கொள்வோம் மருத்துவரிடம் செல்கின்றோம் அவரிடம் போய் என்ன சொல்வோம் டாக்டர் எனக்கு தலைவலிக்கிறது என்றுதானே சொல்வோம் எனக்கு தலை வலிக்கிறது என்றால் அதில் உள்ள எனக்கு என்பது யார் என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இரண்டு நாள் விடுமுறை வேண்டும் என்று அலுவலகத்தில் விடுப்பு கேட்கின்றோம் என் உடல் என்றால் நான் வேறு என் உடல் வேறு என்று தெரிகின்றதல்லவா அதுபோன்றே என் தலை வலிக்கிறது என் உடல் என் பேனா என் கணவன் என் மனைவி என் வீடு என்று சொல்லும் பொழுது நான் வேறு என் பேனா வேறு என் கணவர் வேறு என் மனைவி வேறு என்று நன்கு தெரிகின்றதல்லவா அதே போல்தான் நாம் வேறு நம் உடல் வேறு என்பதும் நமக்கு நன்கு தெரிய வருகின்றது ஆனால் நாம் நம் உடல்தான் நாம் என்று தவறாகவே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல மற்றவர்களும் அவர்கள் உடல்தான் அவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனுபவிப்பது நாம் அனுபவிக்கப்படுவது உடல் இந்த உடல் மூலம் நாம் அனைத்தையும் அனுபவிக்கின்றோம் ஆனால் இந்த உடல்தான் நான் என்று நாம் தவறாக நினைத்துக் கொள்கின்றோம் இந்த அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது இரண்டுக்கும் உள்ள தொடர்பு துன்பங்களுக்கு மூல காரணம் என்கின்றது சாஸ்திரம் ஆகவே அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது அனுபவம் என்ற மூன்றும் என்று ஆகின்றதோ அன்றே நம் துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகின்றது இதை என்று நாம் அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் தன்னை அறிந்த அறிவாக மாறிடுகின்றோம் நன்றி